விரும்பி தொழுமடியார் விழி நீர் மல்கிமை புலகம் அரும்பித்ததும் ஆனந்தமாக அறிவிழந்து சுறும்பிற்களித்தே உடைத்தடமாக சொன்னையல்லா தரும்பித்த அவர் என்றார் அபிராமி சமயம் நன்றே ஏ <muchas>